இடமுறைஞான விவேகி நித்திய அனித்ய வஸ்து விவேகம் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ விவேகத்தில் இடமுடையவன் அர்த்தம் வைராக்கியம் ஈக பல அமுத்திரார்த்த பல போக விராகம் அது அவதி பிரிந்து வந்தவங்களுக்கு அப்படி இருக்கும் இந்த லோகத்திலையும் பல லோகத்திலையும் போகங்களில் வெளிப்புணர்ச்சி அது என்பது வைராக்கியத்தின் அவதி பிறந்து வந்திருக்கணும் விவேகம் சொன்னாலும் வைராகியம் சேர்த்துக்கணும் வெறும் விவேகம் பயன்படாது ஒரு காலில் ஒத்த கால் நடக்க முடியாது ரெண்டு கால் வேணும் விவேகம் வயிறாக ரெண்டு ரெண்டு கால்கள் ஒரு காலை ஓன்ட்டு வேணுனா அடுத்த கால எடுத்து வைக்கலாம் அடுத்த காலம் வந்துட்டு அடுத்த கால எடுத்து வைக்கலாம் அதுபோல் விவேகத்தின் காரணமாக வைராக்கியமும் வைராக்கிய ஜகத்தின் காரணம் விவேகமும் ரெண்டும் மாறி மாறி இழப்படும் அது ரெண்டுமே சமமாக இருக்குமே ஆனால் அவர்களுக்கு ஞானம் தீவிரமாக இருக்கும் சில பேர் விவேகம் தீவிரமாக இருக்கும் வைராக்யம் இருக்காது அப்படி சில பேர் இருக்காங்க ஒத்த கால் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு கால் நடக்கக்கூடிய ரெண்டு கட்டை கால் வச்சுப்பாங்க அப்படிப்பட்டவங்க அவங்கெல்லாம் மூணு கால் அப்போ உண்மை கால் ஒன்று பொய்கால் ரெண்டு மூணு கால் அதே தான் வைராக்கியம் தீவிரமாக இருக்கும் இதில் விவேகம் இருக்காது அவங்களும் ஒத்த கால்தான் ஒத்த கால் நடக்கிறவங்க ரெண்டு பேர்களும் பிரபலமாக இருக்கலாம் விவேகத்தினால் அவர்கள் பிரபலம் ஏற்படும் ஆஹா அவர் எவ்வளோ நல்லா சொல்கிறார் எப்படி சொல்கிறார் அப்படின்னா உலகத்தில் பெருமை ஏற்படும் பணமும் கிடைக்கும் வைராக்கியம் அப்படியேப்பா அவர் ரொம்ப வைராகசாலி எது புகழும் வரலாம் ஆனாலும் அவங்க ரெண்டுமே அத்வைதத்துக்கு பயன்படாது உலோகிக்கத்துக்கு பயன்படலாம் கொஞ்சம் பெருமை அடையலாம் சில சௌகரியங்கள் கிடைக்கலாம் அது அதெல்லாம் லாமனுடைய தத்துவ ஞானவர்கள் ரெண்டிலையுமே சமமாக இருக்கணுமான்னா அது கூட தேவையில்லை ஒரு முக்காவாசியாவது இருக்கணும் விவே வைராக்கியம் ஆனால் விவேகம் எழுத்து இருக்கணும் அதை விவேகம் சொல்கிறேன் அப்படி சொல்கிறார் ரெண்டில் விவேக வைராத்தில் எது சமமாக இருக்கணுமான்னா இல்லை வைராக்கியம் பிரதானமாக இருக்கணும் கட்டாயம் இல்லை அப்படி வைராக்கியம் மட்டும் பிரதானமாக இருந்தால் பதுமூத்திகள் கிடை அதாவது பிரம்மலோபிராவத்து கிடைக்கும் விவேகம் தீவிரமாக இருந்தால் ஞானம் கிடைக்கும் உங்களை விவேகம் தான் முக்கியம் ஆனாலும் வரும் விவேகம் பத்தாது சொன்னிக்கு இருக்கணும் அதாவது எப்படி என்ன ஒரு கால் ஓனம் ஒரு கால் நல்லா இருக்குது ஏதோ தத்தி ஊற்றி நடக்கிறாங்கல்ல அப்படி போல் கொஞ்சம் அப்படி போல் அவர்களுக்கு வைராக்கியம் குறைவாக இருந்தாலும் கூட ஞானம் பிரதானமாக இருக்கிறதுனால முத்தி கிடைக்கும்னு சொல்கிறார் இது சாஸ்திர போக்கு ஆக ரெண்டுமே தீவிரமாக இருந்தால் ரொம்ப விசேஷம்தான் இல்லைன்னாலும் விவேகம் தான் பிரதானமாகும் விவேகம் விசாரம் பண்ணலாம் ஞானம் உண்டாகும் வைராக்கியம் ரொம்ப இருக்கணும் குறைந்தது விளையாட முடியாது அதனால தான் இடையிலா சொரூபம் நான் என்று எண்ணுவன் தன்னை என்றும் தன்னுடைய உணவு சுரூபம் இடைவிலா சுரூபந்தான் அத்தீக சுரூபத்தை விவேக வாயிலாக விசாரம் செய்து இடம் ஆழ்மையானால் அவன் ஞானிய ஞானியாக கருதப்படுவான்னு சொல்லை தொக்கென் பேயாதீ மேற்கண் சாதுவே ஆத்மாபுந்தி சற்று நீர் சார்ந்த போதவானந்த உண்மை பூரண சொருபம் நான் என்று ஈதினை சார்ந்தே என்றும் எய்திடு பரமசாந்தி மீண்டும் சொல்றார் மேதை தொக்கு என்பே ஆதி அதெல்லாம் சர்மோதிர வம்சி மச்சேன்னு சேர்த்துக்கலாம் ஆக இவையெல்லாம் மேவிய ஆக்கையின் கண் பொருந்திய தொழில் சிவத்தின் கண்ணே சாதிய சத்துவனமுடைய சிஷியனே ஆன்மபுந்தி சற்றும் நீ சார்ந்தில் இருக்க நான் என்ற புத்தி சிறு சிறுகுளை கிடைக்காது வைக்கப்படாது இருக்கிறார் அயர்த்தம் சொல்லத்தக்காது என்று என்ன சேர்ச்சின போகிறது மரபுட நான் என்ன தனக்கு அன்னிமா செய்வதுன்னே ஞாபகம் வந்துக்கிட்டே ஆன்மபுந்தி சற்றும் நீ சார்ந்தில் சிறிது கூட அதில் சார வேண்டாம் அப்படி எப்படி இருக்கணும் போதம் ஆனந்த உண்மை பூரண நான் அந்த புத்தி வரணும் சச்சிதானந்த வடிவம் நான் போதம் ஆனந்த உண்மை அதுதான் சத்யஜிதானந்தம் பூரண சொருபம் நான் என்று அந்த சச்சிதானந்த வழியும் எப்படி இருக்கு படிச்சிடலமா அது பூர்ணமாக இருக்கிறது சரீரளவுக்கு இல்லை சரீர சரீரமும் சரீரத்துக்கு அப்பாற்பட்டும் அபிண்ணமாக இருக்கிறது இப்போ தேக்க பரமாத்மா அகண்டாகார விருத்தி அகண்ட பாவனை வரதுன்னா சாமானியம் வந்துடுறதில்லை இருந்தாலும் காலேஜில் அபியாசம் பண்ணணும் ஒன்றால் நல்லா வந்துடுறதில்லை இந்த பஞ்சகோஷ விசாரத்திலேயே சரீரம் வேறுங்கிற பாவனையே சீடாக வரதில்லை சரீரம் நான் என்றுதான் திடமாக இருக்கக்கூடிய இது சரீரம் தனக்கு அன்னியமாக இருக்குது அப்படிங்கிற புத்தி வர்றதே இல்லை அதன் பிறகு மற்ற கோஷங்களெல்லாம் விசாரணம் பண்ணி அதுக்கு கன்னியமாக இருக்குன்னு பாவம் பண்ணால் அதோட இன்னும் உயர்வு அதன் பிறகு பஞ்ச கோஷங்கள் நான் விளைச்சனா இருக்கிறேன் அவசரத்திலே சாட்சியாக இருக்கிறேன் சரீரத்தில் வழித்தருத்தினா இருக்கிறேன் என்று இப்படி பிரித்து பார்க்கறது அதை விட இன்னும் அபியாச பலம் வேணும் அதன் பிறகு அந்த கோடசனானவன் அதிஷ்டான சேதனமான குடசன் ஈஸ்வரன் கேசாலமாகிய பிரமத்துக்கு அன்னியும் என்று பார்க்கறது அது அகண்ட காரியத்தின் பேர் இது சுபோகங்காரம்னு பேர் அதுக்கு சாட்சி பாவனை அது பரமோகங்காரம் அதில் அபிமானம் வைக்கணும் அதே அபிமானம்தான் சரீரத்தில் இருக்கிற அய்மானத்தை அதிஷ்டானத்தில் வைக்கணும் அதிஷ்டானத்தில் இருக்கிற அயமானத்தை அபிணமாக இருக்கின்ற பிரம்மத்தில் வைக்கணும் இத்தனை இவ்வளோ வேலை பண்ணணும் இவ்வளோ வேலையெல்லாம் மனதுக்கு வேலையை ஒழிய தோளத்தில் எதுவுமே கிடையாது இதுக்கு பணம் தேவையில்லை மனம்தான் தேவை பணமாக கொடுக்கலாம்ங்கிறாங்க மனம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பணம் வேணாலும் தந்துடுறேன் ஏன்னா பணம் சிதைக்கு எத்தனை கோடி வேணும் அவங்களுக்கு தத்து ஞான கொடுத்துறப்பா அப்படின்னா கொடுக்க முடியாது அவர்கள் பாடுபாடுதான் ஆகணும் அவர்கள் பசிக்கு அவ்வளோதான் சாப்பிடணும் இல்லையே அவர்கள் நோய்க்கு அவ்வளோதான் மருந்தும் சாப்பிடும் இல்லையோ அழுத்தவள் சாப்பிடுவாங்க இல்லையோ அல்லது ஊசி போட்டுக்கிறதுனாலேயோ இவங்களுக்கு நல்லாது அதான் விதி அது போல் இங்கேயும் அப்படித்தான் பிடிக்கணும் இது தோல் செறிவு வாரம் இது ஒரு ஊசி போட்டால் நல்லாயிருது அல்லதாக கொஞ்சம் நேரம் சாப்பிட்டோம் முன்னே பயிர் தீர்ந்து போகுது இது ஒரு உதாரண சொல்றதை வழியாக இது நிரந்தர பரிகாரம் இல்லை ஆனால் இது நிரந்தர பரிகாரம் இது சொல்கிறது அந்த அளவுக்கு மனப்பரிமா வர்றதுனால் இடம் காலத்தில் அபியாசம் பண்ணணும் அவ்வளோ இல்லைன்னாலும் கூட இவருடைய விஷயம் இருந்துன்னு தெரிஞ்சுக்கிட்டதே பெரிய முண்ணியம் தெரிஞ்சுக்கிட்டாக்க அப்புறம் ஒரு காலத்தில் அந்த வழியில் போய் முடிவு வரலாம் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சிடணும் முதல்ல அதே முக்கியம் விஷயம் தெரிஞ்சுக்கிறது ஒரு புண்ணியனும் அதனால போதவானந்த உண்மை பூரணம் பூரண சுரூபம் நான் என்று ஈதினை என்றும் எயிலும் பரமசாந்தியும் இது வந்தால் தான் அகண்டா காலத்து வந்தால் தான் பரமசாந்தி இல்லை தற்காலிக சாந்தி ஏற்படலாம் அந்த பாவனை நாள் காலநேரத்தோடு செய்து பல காலம் அபியாசம் பண்ணலாம் சில செமயங்களில் வரும் அப்புறம் போயிடும் கானல் ஜலம் மாதிரி ஏன் போயிருமன்னா ஜடம் இல்லை ஜன மாதிரி தானே வரும் காணல் ஜலம் குடிக்க உதவுமா அதுபோல் தற்காலி வரக்கூடிய அகண்டகார விருத்திலாம் சுகத்துக்கு எதுவாக ஆனால் அந்த அகண்டகார விருத்தி வந்தது அப்படின்னா கொஞ்சம் மனப்பறிவாங்க ஆயிருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் அது அளவு போல் அதனர்த்தம் தீலாக தீ ஈதினை சார்ந்தே என்றும் ஏதிலும் பரமசாந்தியும் அப்படிப்பட்ட ஒரு பரமசாந்தி ஏற்படமெல்லாம் அதெல்லாம் வழிமுறைகள் என்று சாஸ்திரம் சொல்லப்பட்டுள்ளன அது எந்தளவுக்கு நாம் தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரவர்த்தி உண்டாகிறதுக்கு இது முயற்சி பண்ணலாம் பிரவருத்தி உண்டாகும் விஷயமே தெரியாமல் பிரவர்த்தி உண்டாகாது அனுகூலவருத்தியே பிரவர்த்தின்னு சொல்லப்படும் இதில் நமக்கு அனுகூலம் தெரியுதோ அது பிரவர்த்தி உண்டாகும் இதில் நமக்கு அனுகூலம்னு தெரிஞ்சால் தான் பிரவர்த்தி உண்டாகும் இதுவும் உண்டாகாது ஆகவே இது அனுகூலம் என்ற ஒரு பாவனையை வ வரவழைச்சிக்கிட்டு அது இடமாச்சல் சொன்னால் பிரவர்த்தி தீவிரம இல்லைன்னாலும் மந்தபரியாவது நடந்துகிட்டு இருக்கும்னு சொல்லும் மொழியும் வேதாந்த நீதி முழுவதும் தெரிந்தோனேனும் அழியுடாதி என் கண் அத்தியாசத்தினாலே எழுமணம் புந்திதன்னை எவன் விடால் என் மட்டம் மட்டு ஒளிவிழா முத்தி என்றீங் உரைத்தனும் அவனுக்கு இல்லை நூற்றி ஐம்பத்தொன்பதாவது பாட்டு மொழியும் வேதாந்த நீதியும் முழுவதும் தெரிந்தோனேனும் சொல்லான் என்ற வேதாந்தத்தினுடைய தாற்பயங்களை முழுதும் தெரிந்திருக்கலாம் அவ்வளோ சாஸ்திர கருப்பை இருக்கிறதுனால தெரிந்திருக்கலாம் ஆனாலும் அடியுடல் ஆதியின் கண் அத்தியாசத்தினாலே நாசமாக்கூடிய என்ற சகிதத்திலே அத்தியாசத்தினாலே மனமேக்கத்தினாலே எழும் அகம் பொந்திய தன்னை நான் பருத்தியன் இழத்தியன் கட்டையன் அட்டையன் புத்தியை எவன் விடான் எந்த வேதாந்தத்தில் தீவிரமாக உள்ளவன் விடாமல் இருக்கிறானோ அது எம்மட்டு அம்மட்டு எது வரைக்கும் விடாமல் இருக்கானோ அந்த வரைக்கும் ஒளிவிலா முத்தி நீக்கமில்லாத தன் உண்மை அடைந்த அந்த விடுதலை ஆனது என்று இங்கு உரைத்தனும் அவனுக்கு இல்லை சொல் மாத்தவள் கிடையாது அவ விட்டவள் சொல்லவே முடியாது அப்புறம் எங்கே அணு வரப்போகுது பரோட்சி ஞானிகள் வாய் வேதாந்தின்னு சொல்லுவாங்க எல்லாம் வாய் வேதாந்திகள் பேச்சு உண்மை வேதாந்திகள் தோல்வி போயிடுவான் அப்படி பேசுவாங்க ஆனால் செயலில் கிடையாது செயலத்தில் ஆக்கிரகம் எப்போ அஞ்ஞானி போல தான் இருக்கும் அதனால அவர்களுக்கு முத்திசத்தி எல்லாமே கிடையாது இதனை நீ ஐயற்றிடாதே தொண்ணூறு தொண்ணூத்தொறாவது தொண்ணூறாவது பாலிட்டு நான்கு சரீரங்கள் நம்மிடத்தில் கற்பனையாக தோற்றுகின்றன ஆனால் நான்கிலே எயிமானம் வைக்காமல் இந்த சோழ சேர்த்து மட்டும் வைக்கிறோமே இந்த தோல் சேர்த்து அப்படியே நான்கோடு ஐந்தாக சேர்த்துக்கணும் என்பது இந்த பாட்டின் கருத்து உன்னுடைய சாயாதேகம் சாயனா நிழல் வெளிச்சத்தில் காலையிலோ லைட் வயசுன்னு இருந்தால் நம்முடைய நிழலானது நிலமாக தெரியும் அப்போ தெரிஞ்சாக அதோட மனசே நம்ம உடன் பிறந்தவன் நினைக்கிறதே இல்லை அது நமக்கு அபிமானம் கிடையாது இதனை அன்று உயாசனப்படுத்துகிறோம் ஒன்று ரெண்டாவது உன் பதிபின்பு வாக்கை தண்ணியிலோ அல்லது கண்ணாடியிலோ பார்த்தா நம்ம முக மாதிரி ஒன்று தோற்றுது அது இம்பம் என்று நினைக்கிற மொழி அது நம்முடைய சரீரம் என்று அபிமானம் வைக்கிறது இல்லை ரெண்டாவது அச்சா மூன்றாவது உன்னுடைய கனவு சொப்னா ஒரு செயலில் ஒரு சைவம் உண்டாகி அது சைரம் இந்த சைடு மாதிரியே இருக்க அது பண்ணுது அதில் நான் என்ற புத்தி உண்டாகிறது அந்த நானுங்கிற புத்தியோடு கூடி மற்ற சைரங்கிறது விவகாரம் பண்ணுது அத்தனையும் வாசனா பிரகாரம்தான் அப்போ அந்த சீரகம் அங்கே இருக்கிறவருக்கு அபிமானம் இருக்குது சூதுக்கம் அடையுது எல்லாம் செய்து ஜாக்ராஸ் வந்த பிறகு அந்த சைடத்தில் அபிமானம் போயிருது அங்கே ஆரோக்கிய செயலமாக இருக்கலாம் இங்கே அனரோக்கிய சேர்த்து சரீரம் அங்கே செல்வந்தர் செய்கிறோம் இங்கே பெற்றக்காரர் செய்கிறோம் அதனால் அது நம்ம நாம் ஆக முடியாது என்று உதாசனை படுத்திருக்கோம் அதன் பிறகு உன் மனோராஜ்யாக்கை மனோராஜ்யம் விவகாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மனசு அதில் ஈடுபடும் அது இல்லாத சமயத்தில் வேறு சிந்தனை அதாவது தீவிரமான சிந்தனை இருந்தால் மலராஜ்ஜம் வராது ஒன்றுமில்லை உடனே பிடிச்ச மனோராஜ்ஜம் அந்த மனசானது கொஞ்ச நேரம் சும்மா இருக்க அது எதாவது சல சரணம் ஆடிக்கிட்டே இருக்கணும் அது அது வேலை அந்த காலத்தில் கெடியாலத்தில் பெண்டில் மணி வச்சுருப்பாங்க பிடிக்கடை ஆடிக்கிட்டே இருக்கும் அண்ணா தான் மணி ஓடம் இப்போலாம் கட்டக்கரை ஏறமா அந்த தெரியாது போ அப்படி அது மனசானது ஆடிக்கிட்டே இருந்தால் தான் விவாதி நடக்குது அது இயல்பு சுதந்திரத்தில் அலையல் எப்படி அசஞ்சிக்கிட்டே இருக்கோ அது ஓய்வே கிடையாதோ அதனால் அது கஷ்டப்படுதான்னா ஜனமானதுனால கஷ்டமும் இல்லை அதுக்கு இங்கேயே மனசு அலையுது அழையினாலே கஷ்டமாக இருந்தால் அது கஷ்டம் கிடையாது அது ஜடம் அதுக்கு என்ன இருக்குது அதில் பிரதிபித்திருக்கின்ற ஜீவன் தான் கஷ்டப்படுறோம் எந்த கஷ்டம் கிடையாது அது சுபாசித்து அழையிறது தான் இவன்னாண்ணா அதோடு சேர்ந்துக்கிட்டு ஐயோ நாளையிலங்குறேன் அந்த பாவனை தான் எங்களுக்கு துக்கம் அதனால மனோராஜ்ஜியம் செய்யும் போது நம் மனோராஜ்ஜியத்தை போட வேலை இல்லை தானாக வந்துடாது உலகாரம் இருக்கிற வரைக்கும் இன்னும் இருக்காது சிந்தனை வேறு ஏதாவது தீவிரமாக இருக்கும்போது வராது ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரம் விடுங்க உடனே வந்து வந்துடும் மனோராஜ்யம் படிச்சுட்டு இருக்கும்போது எவ்வளோ மனராஜ் வந்துடும் படிப்பில் கவனம் செலுத்துகிறான்னா மனராஜ் வந்துடும் தொழிலில் போகும்போது வந்துடும் தொழில் பார்க்கும்போது கூட வந்துடும் தொழிலில் ஜீடுபாடு சரியாக இல்லைன்னு மனோராஜ் வந்துடும் அப்படிப்பட்ட மனோராஜத்தில் ஒரு சரீரம் இருக்குது அந்த சரீரம் எப்படி இருக்குது சொப்னத்திற்கான சைரம் இருக்குது இருக்கு அந்த சரீரத்தில் மனோராஜம் நடக்கும் எப்படி நடக்கும் அங்கே நிறைவேறாத ஆசிரியர் இருக்குது ஜீவனுக்கு அது மரத்தில் நிறைவேற்றிக்கிறது அப்போது சமாதானம் அது நிறைவேற்றிக்கிட்டாக்கா அவர் திருப்தி அடையுது அப்போ ஓய்வு பெறுது அந்த மனதுக்கு ஓய்வு அப்போ தான் அந்த விஷயத்தை விட்டுரும் இல்லைன்னா அந்த விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு குழப்பிட்டே கிடக்கும் அப்போது நிறைவேறலை நிறைவேறிச்சா சரி அப்புறமேலும் கொஞ்சம் நேரம் கழித்து சடுப்பிடி வரணும் வந்துடும் சரி மனசினால்தான் நிறைவேற்றிக்கிட்டோம் சரி இல்லை காணமே இன்னும் ஏமாட்ட கூட வரா மனதுக்கு ம் காசி போகணுன்னு ஒரு ஆசை வச்சுக்கோங்களேன் காசிக்கு போகணுன்னு ஆசை நிறையவே இல்லை மனசில் காசி போனதால் ஒரு பண்ணிக்கணும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தான் பானம் பண்ணிட்டேன் என்ன காசி பார்த்தோம் சரி போட்டு வரும் அதுக்கு ஒவ்வொரு விஷயம் அப்படித்தான் அப்போ மனசுக்கு ஆரம்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் நிறையவேற நிறைவேற்றிக்கிட்டோம் என்று உணவு அச்சத்தில் இப்போ அடுத்த நிமிஷத்துலேயே என்ன மனசுதான் நிறைவேறிச்சு என் காரியத்தில் ஒன்றும் சரி இது மனோராஜம் பண்ணி பிரயோஜனம் இல்லை என்ன உணர்வு வந்துடும் அது அப்படி வர்றதுனால என் மட்டும்தான் ஏற்படுது அப்படி இருக்கிறதுனால அந்த மனசில் மனராஜா நமக்கு கைமான முறையில்லாம் போயிடுது அது என்ன சும்மா நினச்சிக்கிட்டு இப்போ என்ன போச்சு ஒரு அலைச்சி பூஜை வந்துடுது ஆனாலும் இவ்வளோ ஒளியே நாலு விதமான விசாரத்தினால் நீக்கிறோம் இது விசாரம்தான் ஆனா இந்த தோழ சேர்த்து மட்டும் நீக்க முடியறதில்லை இதுக்கு பலமான விசாரம் வந்தால் நீக்கலாம் சொல்றாரு அதான் சொல்றது இங்கே உன்னுடைய சாயாதேகம் உன் பதி பிம்பையாக்கை உன்னுடைய கனோ உன் மனோராஜி யாக்கை இன்னதில் ஆன்மபுந்தி ஏதும் ஏற்றாதே போல் விசாரத்தினால தான் இது கூட வரும் இல்லைன்னு வராது போல தோழ ஆக்கை மீதும் எதனையும் ஏற்றிடாதே இந்த தோழத்திலையும் விசாரம் செய்து நான் என்ற புத்தியை விட்டு விடுவாயாக என்று சொல்லத்திருத்தல நான் என்கிற புத்தி உடனே ஒன்று சொன்னால் தீவிர விசாரம் வேணும் மற்ற நாளுக்கு விடுறதுக்கு சாதாரண விசாரம் போதும் இது வேதாந்த பிரமாணத்தை கொண்டு தீவிரமான விசாரம் பண்ணாதான் பிரிவினை ஏற்படும் இல்லைன்னா பிரிவினை ஏற்பட பிரிவது எப்படி என்றால் பிணமாக உடல் நான் என்னும் அறிவினை கொல்லல் வேண்டும் ஐம்பது விகாரம் என்று சொன்னார் உடல் நான் என்னும் என்ற அறிவு அந்த புத்தி அதை கொள்ளணுமா கடுமையான சொல் போடுறார் ஏஐ ஐம்பது விகாரம் தோழப்பச்ச போதுதான் அது காரியம் தானே நானாக முடியும் அப்படிங்கிறார் விரியது போல் திருத்தி மூக்கின் விடுவது போல் உள்மூக்கால் எருபுராணி இல்லை ராஜ உணவிகாரம்னார் பிராணவிகப்படி தாய்யா துருத்தி மாதிரி உஷா விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு ராஜ உணவிகாரம் அது இல்லை அப்படிங்கிறார் அவ்வளோதான் முடிச்சுட்டார் அதுலேயே ரெண்டு ஒரு பன்னிரெண்டு மாதம் முடிஞ்சது ஆகவே இப்படி விசாரம் பண்ணணுங்கிறார் விசாரம் பண்ணாதான் அது தீவிர விசாரமாக சாதாரணமாக தோழ நான் என்ற பாவனை நீங்குறதுன்னா அந்த எடுங்காலஜில் அபியாசம் பண்ணும் இது சொல்லுவாங்க இது இரும்பு கோட்டை அம்பாங்க இந்த பாவனை போகிறதுன்னா சாமன் இந்த இரும்புக்கோட்டையில் குண்டு வச்சு அடிக்கணும் கோசப்புறங்களை இழுத்து தகர்க்கும் மதகுஞ்சர குருகநாத இந்த கோசம் பஞ்ச கோஷங்களாகிய ஊர்களை தகர்க்கக்கூடிய மதம் பிடிச்ச யானை போல இருக்கிற குருநாதன்கிறார் இல்லைனா முடியாது இந்த மாற்ற நாலு கோஷங்கள் இருக்கின்றனவே அதான் ரோம கோட்டையை அமைப்பாங்க அது ஒரு நெருப்பூச்சி வச்சா போகிற புசிஷன் போயிடும் மயிர்மையாக கட்டப்பட்டது அரக்குமாளிகை மாதிரி அரக்குமாலையில் நெருப்பூச்சி வச்சா ஓடி இல்லை போய் சுட்டி குச்சி பாரதத்தில் ஆனால் இது இரும்பு கோட்டை தெரியும் நானங்கிற புத்தி அது நாசம் செய்கிறதுன்னு சொன்னால் சாமானியும் முடியாது பீரங்கச்சி அடிக்கணும் கட்டவங்க கோட்டையை அடிக்கிறதுக்கு பீரங்கச்சி அடித்தான்னா அசையமாட்டிங்க தான் அப்படியேப்பா மண் மண் கோட்டை இவ்வளோ கடியாக இருக்கு அப்படிங்கிறான அது எதுனாலன்னு சொன்னால் இந்த பணம் தெளிவு இருக்கு தண்ணி போய் அதிலே பிசைஞ்சு கட்டினது வெறும் மண்ணு தான் மண் போட்டு மெத்தி கல் மண்ணெல்லாம் சேர்த்து அப்படியே எழுப்பினது தான் அது அவ்வளோ பச சிமெண்ட் விட கட்டியது அந்த காலத்தில் மணவன் நிறைய இருந்தது கட்டி கட்டி அந்த தண்ணி இறக்கி தண்ணி போய் அதே பிசை தான் கல் மண்ணுங்கல்ல எல்லாம் சேர்த்து பிசைஞ்சி அப்படியே நிறுத்திக்கிட்டே போயிட்டான் அசைய மாட்டேங்குதுதான் இப்போது அதனால தான் இன்ன தூளா ஆக்கை மீதும் எதனை நீ ஏற்றிவிடாதே ஏ செய்ய வேண்டாம் என்று இந்த பாடல சொல்லி முடியும் ஓ இதுமபுந்தி உணர்விழா மூடற்கெல்லாம் ஏகவ ஜனனமாதி இன்னல் செய்வித்தேயாகும் செய்யவற்றால் திரும்பிபமே சாராய் தொழு துணா பாட்டு இதோட அன்னமய கோஷவை முடியிருது அதனால வடிவிறார் ஓது தேகான்ம புந்தி மேலும் சொல்லப்பட்ட தேகமே ஆத்மாங்கிற நிச்சயம் இருக்கே அது யாருக்கு உணர்வு இலா மூடற்கு எல்லாம் ஏதமான ஜனனமா செய்யும் தத்துவ ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு இல்லாத மூடர்கள் தான் அவருக்கு என்ன செய்ய ஏதமான குற்றம் பொருந்திய ஜனனம் கருவுறுதல் பறத்தல் வளர்தல் வளர்ந்து வளர்ந்து அயல் ஒன்றாதல் தேய்தல் மரணமடைதல்ன்னு சொல்லக்கூடிய சர்பாவிகாரம் உண்டாகும் அவர்களுக்கு ஜனமாதி என்னல் செய்து என்னல் செய்வதற்கு வித்தியாகம் இதன் மூலம் இந்த பாவனை தான் சரீரம் நானுங்கிற பாவனை இருக்கு அதை பிறப்பு கொடுக்கறது இது செய்தும் போனால் உள்ள சிலரும் வேணுங்கிற பாவனை வந்துடுது அதனால இது வித்து காரணம் அதனால் இருக்கிற காரணத்தால் முயற்சியாலே விவேக வைராக்கியம் சம சம்பத்தியும் ஊற்றத்தும் திருவண்ணமலநாதனம் செல்லக்கூடிய முயற்சியினாலே அதனை விட்டு அந்த தேக நாணங்கிற பாவனை விடுத்து குளத்தில் அந்த கண்ணத்தின் கண்ணே நாசம் தீடரச் செய்ய ஒழிப்பது சந்தேவம் இல்லாமல் செய்துவிட வேண்டும் அப்படி செஞ்சேன்னா இவற்றால் இதன் காரணமாக திரும்ப இப்பவமே மீண்டும் சம்சார சாகரத்தை அடைய மாட்டாய் கிடையாதுன்னார் என்ன இப்படி அப்படி ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் தெரியலையே சும்மா ஏதோ ரெண்டு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் போகத்தான் செய்யும் அதுக்காக இவ்வளோ தூரம் படித்து சம்சாரம் வந்து வேணான்னு என்னையே அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்டவர்களுக்கு இங்கே பேச்சு இல்லை தீவிரமான துக்க சுகங்களை பற்றி விசாரிக்கணும் அவன் தான் பேர் சாதாரண பாமர மக்கள் நாட்டில் கஷ்டங்கள் இல்லாமல் இருக்குமா எல்லாம் செய்கிறதுக்கு செய்யும் என்று சொல்லி சமாதம் அடைந்து மீண்டும் மீண்டும் சம்சார சாக்கா மூடுகிறார்களே அவர்களே யாரும் போடுறதுன்னு பேர் அப்புறம் யாருக்கு இங்கே இருக்கோ அவர்கள்தான் இது போல் சாதாரண உடம்பு கெட்டு போச்சு அப்படின் ஒரு மாத்திரி மாதம் அப்படின்னா அதிகமான தொந்தரவு வந்துருச்சு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய வந்ததுன்னா ஆஸ்பத்திரி போய்தான் ஆகணும் தான் ஆஸ்பத்திரி டாக்டர் ஆயிரக்கணக்கான செலவாக இல்லையா மற்றவர்கள் என்ன இருக்குது ம் அப்போ தேடி தேடி போகணும் எந்த டாக்டர் ஏர்வோடலே போனால் அதிகமாக கொடுக்குறாங்கன்னா அங்கே போகணும் ஏற்படும் கொஞ்சமாக கொடுக்குற இடத்துல போன இங்கே திருப்தி இருக்கிறதில்ல அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அப்படி போல் இங்கேயும் யாருக்கு சம்சார சாகரத்தில் அவங்களுக்கு தான் வேதாந்த வழிய கொஞ்சம் கொஞ்சமாக கிடையாது அவங்களுக்கு வேதாண் அதிகாரம் ஆஸ்பத்திரியில் போய் பெல்ல படுப்பாங்களா கொஞ்சம் தலைவலிக்குது நான் பெல்ல படுத்தேன் பத்து ரூபாய்க்கு இந்த பத்தாயிரம் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க யாராவது ஒருத்தர் சொல்ல மாட்டேன் ஏதோ மாத்திர மாதிரி தீர்ந்து அப்படி போல உலகத்தில் எனக்கு ஒன்றும் அப்படி சிரமம் தெரியல நல்லா தான் இருக்குது ஏன்னா அவங்கள பற்றி பேச்சில்ல அப்போ ஏன் அவங்களை மட்டும் இப்படி இருக்கு இவங்களை மட்டும் இப்படி இருக்குன்னு சொன்னாக்கா அது ஜென்மாந்தலை செஞ்ச பார்க்கறமன் தான் அவங்களுக்கு தீவிரமான வியாதி வர்றது இல்லைன்னா வருமா எல்லாருக்கும் எல்லோருக்கும் ஆப்ரேஷன் பண்ணி ஓத்தரிக்கிறது கிட்னி பண்ணுறது இரண்டியும் ஆப்ரேஷத்து எல்லாம் வருமா எல்லாேருக்குமா சில பேர் தான் வரும் அது போல் முன்ஜென்மங்களில் இவர்கள் தீவிரம் மூழ்கமாக இருந்து இந்த சம்சார சாதாரத்தில் கஷ்ட கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது என்ற பாவனை ஏற்பட்டு அதன் பிறகு இப்போவும் தீவிரமாக வளர்மையானால் அவர்களுக்கு தான் வேதாந்தம் உடன்பாட ஒழியோ மற்றவர்கள் உடன்பாடு கிடையாது அதனால் வேதாந்தம் பக்குவில்தான் சொல்லப்படுற ஒழிய அப்பகளே சொல்லப்படலை டாக்டர்கள் தீவிரமான வியாதிகாரங்க தான் வச்சுக்கோன ஒழிய சாதாரண வியாதிகளை உள்ளே சேர்க்க மாட்டான் ஏன் ரூபா கொடுக்க மாட்டான்னு தெரியும் அதனால் ஆனால் அதிகாரிய பொறுத்தாக பேசுறதோடைய எல்லாருக்கும் உரியது அல்ல அல்ல உலகத்திலே எதுவுமே எல்லாருக்கும் உரியது அல்ல வழக்கு மிக மிக சிக்கலான பொய் வழக்காக தான் அதிகமாக ரூபா கொடுத்து வக்கீல தேடுவான் சாதாரண வழக்குன்னா வக்கீல தேடுவான்னா இங்கேயும் பிடிச்சிக்கிறான் எது தீவிரமாக இருக்கு அவனுடையே அதிகமான தீவிரமாக இருக்குது ஏதாவது பாக மிஞ்சி இருக்குது அதுதான் காரணம் அதே இங்கேயும் மிஸ் மிஸ்ரா மிஞ்சிருக்கு அவன் தான் ஞானத்துக்கு மன சம்மதிக்கும் அதிகாரி லட்சணும் அதுதான் தலைமையில் நெருப்பு பற்றி போல நீரை எப்படி ஆடி போகிறானோ அப்படி போல் குரு ஆடி போவான்னு சொல்லப்பட்ருக்கு தீவிரம் அதுதான் இந்த சம்சார வேண்டாம் இது கொதிக்குது என்று சொல்லி நான் ஓடுவான் எங்கேயாவது குரு இருக்கெல்லாம் பா பார்ப்போம் விடு பண்ணும் என்றுதான் சொல்லப்படுது அதான் சொன்ன ஆனபின் மனைவி மக்கள் அர்த்த வேடநிலைகள் மூன்றும் காணவர் வலையில் பட்டு கை ஓடுமான் போல் அண்ணார் வலையில் மாட்டிக்கிட்டே அப்படியே தபி போனால் போற மால் அப்படி போல் ஏதோ மாட்டிக்கிட்டோம் இது இருக்கப்படாத ஓடு போடணுமா அப்படிப்பட்ட உணர்வு எவனுக்கு இருக்கும் அவனுக்கு தான் தீவிரவாதின் பாரு அவனுக்கு தான் வேந்தால் ஒழியத ஒழிய எல்லோரும் கிடையாது ஆனால் போனவன் வெறும் கையோடைய போகிறாரு ஒன்னஞ்சென்று ஞான சார் குருவியடைந்து நன்றாக வணங்கினாயே என்னார் அப்படி ஒரு தீவிரம் இருந்தாக அவ்வளோ தீவிரம் இல்லை கொஞ்சம் இருக்கா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க கொஞ்சம் படிக்கலாம் சின்ன வயசுல மருந்து சாப்பிடுதாக ஆகணும் கொஞ்சம் மருந்து சாப்பிடலாம் சுமாராக இருக்கும் மரம் சாப்பிடாம இருக்கு இருந்தால் அப்புறம் அதிகமாக போயிடும் அப்படி போல் கொஞ்சம் தீவிரம் இருக்குது சாதாரணமாக இருக்குது சரி கொஞ்சம் வே படித்துக்கோங்க படிச்சுக்கிட்டால் கொஞ்சம் துக்க நிறுத்தி ஏற்படும் அதான் மந்திர அதிகாரின்னு பேர் கொஞ்சம் து துக்க நிகழ்த்தி ஏற்படும் அதுக்கப்புறம் இருந்து அப்படியே வளர்த்துக்கலாம் அதிகாரிய பொறுதான் எந்த சாஸ்திரமும் இடம் கொடுக்கணும் ஒழிய எல்லோருக்கும் எந்த சாஸ்திரமும் பொருந்தறதில்லை சட்டம் வக்கீல் படிக்கிறாங்க எல்லாரும் வட்டி வெயிலுக்கு போடுறாங்க எல்லோரும் எல்லாரும் படிச்சிடுறாங்க எங்கேயும் எல்லாரும் படிச்சிடறாங்க எல்லாரும் படிக்க தேவையும் இல்லை அது யாருக்கு அந்த இடத்துல போய் படித்து வரக்கூடிய பிரார்த்தவருக்கு அவங்க தான் கஷ்டப்பட்டு எப்படியாவது படித்து வரணும்னு முயற்சி பண்ணுவாங்கள ஒழிய மற்ற முடிச்சு பண்ணவே மாட்டாங்க அப்படி நான் கட்டாயப்படுத்தினாலும் ஒத்துக்க மாட்டாங்க அதனால அதிகாரியை பொறுத்து தான் ஏ சொல்லப்படுது அவளுடைய மற்றவங்களுக்கெல்லாம் பேச்சில் எல்லாத்தையும் அதிகாரி தான் இதுக்கு இந்த எந்த அளவுக்கு சம்சார சார் துக்கம்னு அவங்களுக்கு அதிகாரிகள் அந்த அதிகாரிகள் சொல்லப்படுது அதனால தான் தீவர செய்யல் அதலால் முயற்சியாலே அதனை விட்டு உலத்தில் நாசம் தீதரச் செய்ய அவற்றால் திரும்ப இப்பவமே சாராய் அவனுக்கு தான் இந்த பவம் வேண்டான்னு முடிவு நினைப்பானவழிய இல்லைன்னாக்க இன்னும் பிறக்கணும் பேரம்பயத்தில் பார்த்துட்டு போகணும் அப்படின்னு தான் இருக்கும் பார்த்தா தான் திருப்தி அதுக்காக செத்து அவன் வயிற்றில் பறந்து வளரணும் இப்படி என்ன ஞாபகமாகவே போவாங்க அப்படி அவன் தான் பிறப்பாங்க தான் ஐந்து கண்மேந்தியத்தோடமைபிராணன் கலந்து மைந்தமுன் சொல் பிரான மயமேனும் கோஷமாகும் இந்த கோஷத்தினான் முன் இசைத்தோ இசைத்த கோஷம் நிறைந்து வந்த தன் செய்கையெல்லாம் வலியுறச் நிற்கும் வேஷுடாமல நூற்றி பாட்டு நூற்றி பாட்டு வரைக்கும் அண்ணாம கோஷத்தை பற்றி விசாரணை நடந்தது அதாவது நூற்றி எழுபத்தாலேருந்து நூற்றி தொண்ணூத்தொன்று வரைக்கும் அண்மைய கோஷம் விசாரணம் பண்ண பிறகு அது முடிவுரையாக சொல்லி முடிக்கிறார் மோதிய மேதையத்தீ மூத்திர மலைமையை யாதி யாதிமே நிரம்பிய மெத்த ஈனவாம் ஊழலான இத் தேகம் இந்த பாட்டு மாறி பிடிச்சோம் இல்லை தப்பு தேகான்ம குந்தி உணர்வில்லாம் உடற்கெல்லாம் ஏகமாம் ஜனனமாம் இன்னல் செய் வித்தியாக தேகத்தை நான் என்று சொல்லக்கூடிய முடல் இருக்காங்களே அவர்கள் பிறவிக்கு இதான் வித்துனார் சைரியத்தை நான் இன்னும் நிச்சயம் பண்ணால் பிறகு விட்டு ஏதாவது செய்யணும் முயற்சி பண்ணால் தான் முடியும் இதுதான் புருஷ பிரயத்தனம் லௌகீ காரியங்களுக்கு முயற்சி பண்ணுறோம் ஜீவனோபாயத்தையாக செய்ய வேண்டியதுதான் பிறவி நீக்கம் தத்துவஞானம் சிலருக்கு பரமானந்த பிராப்தி இப்படிப்பட்ட கொள்கையுடையவர்கள் இந்த விசாரமாகி அந்த முயற்சி பண்ண வேண்டும் அதனால் முயற்சியாலே அதனை விட்டு அந்த தேகமே நானுங்கிற நிச்சயத்தை விடுத்து உளத்தில் நாசம் அது உளத்தின் கண்ணே அதை ஒழிக்கணும் தீதரச் செயல் அந்த ஒழிப்பு சந்தேவரதமில்லாமல் நீக்கணும் என்ன லாபம் இவற்றால் திரும்பி பவமே சாராய் இந்த லாபம் மீண்டும் இந்த பிறப்பு ஏன்னு சொன்னால் சாகர் சமத்தில் எது நினைக்கிறானோ அது அவன் சா சொல்லப்பட்டிருக்கு சாகர் சமத்தில் சரியில் நான் அல்ல ஹெச் நான் அங்கே நிச்சயம் வந்தால் அவன் ஆனால் சச்சியானந்த பிரமத்துக்கு பிறப்புங்களா அது வியாபக பாவனை இருந்தாக்க அது வியாபக பாவனை உள்ள அந்த மனசுக்கு எந்த தாய் சைரத்தில் போய் போகும் அதனால் பிறப்பில்ல ம் அதனால் தான் முக்கியம் இங்கே சைரம் நானுங்கிற பாவனைகள் இருந்தாலும் மின்ன சரீரத்தே போகுது அதுலேயும் பேரன் பேத்திகள் மகன்கள் பரிசாக பிரிதி இருந்தாக்க தான் போய் போவாங்க அடுத்த போக மாட்டான் அப்படி இல்லை இன்னும் வேறு எங்கேயாவது இப்போ பிறக்கணும் சில பேர்களுக்கு மேல் நாடுகளை ஆசை இல்லை அமெரிக்கா இப்படி இல்லை அங்கே தான் பிறப்பாங்க அப்போ அப்படி இதுதான் பவத்துக்கு ஏதுன்னு சொல்லி முடித்து இந்த பிராணய கோஷத்தை பற்றி ரெண்டு பாடல்கள் முடிச்சுக்கிறார் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு ரெண்டே பாடல்தான் முதல் பாடுது ஐந்து கர்மேந்திரியத்தோடு அமைபிராணன் கலந்து கர்மேந்திரியங்கள் வாக்கு பாணிபாதம் பாயிரபம் சொல்லக்கூடிய கர்மேந்திரியங்கள் ஐந்தோடு அந்த ஐந்தினோடு அமைபிராணன் பொருந்திருக்கின்ற பிராணன் சொன்னதுனால மற்ற மாவில்லாம் சேர்த்திக்கணும் பிராணன் அபானன் சமானன் யானம் உதாரணம் சொல்லி சேர்த்திக்கணும் மைந்த பிராணமயம் எனும் கோஷமாகும் இதாக பிராணமய வசதி இலக்கணும் இந்த அஞ்சு கோஷங்களுக்கு இலக்கம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்போ தான் இது நான் இல்லைன்னு நிச்சயம் பண்ணலாம் அஞ்சு கோஷங்கள் பற்றியே பிரிக்க தெரியலைன்னு சொன்னாக்க அப்புறம் நான்குற நிச்சயம் அரிசானத்தை கொள்ள முடியாது இந்த கோஷத்தினால் இந்த பிராணமை கோஷத்தினால் முன் இசைத்த கோஷம் முன்னே சொல்லப்பட்ட அண்ணமை கோஷம் இருக்குது அதில் நிறைந்து இந்த பிராணமை கோஷம் அண்ணே நிறைந்திருக்கு கொஞ்சம் உள்ளங்காலும் நிறைந்திருக்கு வந்ததன் செய்கையெல்லாம் கர்மானுசாரம் வரக்கூடிய தன்னுடைய காரியங்கள் அனைத்தையும் வழி உரை செய்யாம இருக்கும் திடமாக செய்யும் பிராணம் இல்லைன்னா சரி ஏக்கம் இல்லை அதான் பணமாக போயிட்றாங்க கொண்டு போடுவாடில் எழுச்சாலும் சரி போச்சாலும் சரி அப்படியோ அங்கே போயிடுது இது பிராணம் இருக்கிறதுனால திடமாக செய்யுது சாதாரணமாக நாலு பேர் தூக்கிற சைர்த்தி இந்த காற்று பாருங்க வியான தூக்கிறது மட்டுமே ஓடுத அது குதிக்குது பந்து குதிக்கிற மாதிரி பந்தில் காற்று அடிக்கிட்டாங்க நல்லா குதிக்கிது காற்றுல என்ன கொதிக்கிறாது கொதிக்க மாட்டேங்குது இந்த காற்றுக்கு பலம் அதனால்தான் வலி உற்சான இருக்கும் சரீரத்துக்கு வலிமை கொடுத்து இயக்கம் செய்கிறது இது பிராணமயகத்தினுடைய விவகாரம்னு சொல்லலாம் உன்னிய வாயுவை போல் உள்ளிலும் வெளியிலும் போ இன்னதின் விகாரமாகி எங்குமே எட்டான் எட்டம் அந்நியம் தனிதென்ன அணுவுமே அறியாதத்தால் பின்னரும் பரவசத்தால் பேசுமே தான் தொண்ணூற்றி மூணா பாட்டில் சொல்லி முடிக்கிறார் உன்னிய வாயுவைப் போல் இப்போது நான் விவரத்தில் எடுத்துக்கொண்ட இந்த பிராணவாய கோஷத்தை வாயு பிரதானம் அந்த வாயுவை போல் உள்ளிலும் வெளியிலும் போய் அதாவது தோளத்தில் உள்ள வாயுவை போல் நர்த்தம் தோளத்தில் உள்ள வாய் பாருங்க சஞ்சாரம் இருக்கு அப்படி போல் இருதய ஸ்தானத்திலிருந்து நாசிகாதி பயந்து மழையும் சொல்லப்படுது அப்புறம் கோஷம் அதே போல் மற்ற கோஷங்களும் சேர்த்துக்கணும் இன்னது இன்னது இன்னதின் விவகாரமாகி இதுதான் இதனுடைய விவகாரம் எங்குமே எல்லா இடங்களிலும் இட்டம் அனிட்டம் இது நமக்கு விருப்பம் விருப்பம் இல்லை அந்நியம் தனது அது புறம்பாக இருக்கிறது தனதாக இருக்கிறது இது என்ன இது என்னை சுற்றி அறியும் மாதிரியாகும் அணுவுமே ஆனால் இந்த பிராணம் பைகோசம் ஜடம்னு சொல்கிறார் விருப்பம் விருப்பு தன்னது அவனுது அப்புறமேல அந்நியம் தனது என்னது இது அணு கூட தெரியாது சிறிது கூட அந்த உணவு இல்லை ஜனம் விவகாரம் பண்ணுது செஞ்சாரம் பண்ணுது ஆனாலும் ஜனம் அதாவது ஒரு பெண்ணை தூங்கும்போது மூக்குத்தி கல்லாம் திருநேன் அந்த சமயத்தில் காட்டு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த சமயத்தில் வந்து கழுக்கணும் ஏ ஏன் திருடுகிறாய் என்று அது கா காற்று கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணணும் அது பண்ணுறதில்லை அதுமாதிரி எழுந்த பிறகாவது ஒரு திருடன் திருட்டு போனால் அதனால் ஏ இந்திரியங்களே புத்தியை ஜீவனே தெரிஞ்சுக்கொள் என்று சொல்லணும் அதுவும் சொல்லதில்லை உண்மை யார் தெரியல அடுத்தவங்க ஏதாவது இந்த மூப்பத்தி காண வேணா அது எங்கே வச்சு எது வச்சனும் என்ன சொல்லதை ஒழிய தூங்கும்போது கண்டிப்பாக போனோம் தெரியாது அப்போ ஜலந்தானேங்க அதுதான் ஜலம் அந்த அதுக்கு இந்திரியங்கள் அஞ்ச இந்திரியங்கள் இருந்தாலும் கூட அது சமயத்தில் ஒன்று செயற்படுறதில்லை ஏன்னா அது ஜடமானதுனால் பிரேரம் பண்ணக்கூடிய யோகம் இல்லை அதுக்கு என்று சொல்வார்கள் அதனால் ஜடம் அது இட்டம் அனிட்டம் அந்நியம் தனது இது என்ன அணுமே அறியாது அதால் பின்னரும் பரவசத்தால் அது மட்டுமே மீண்டும் சொல்லும் பரவசத்தால் பேசும் இது ஆன்மாகும் உன்னொன்றைய நாள் இயக்கப்படுகிறவுடைய தானா எங்கும் சக்தி கிடையாது அறிவும் சக்தி கிடையாது அதனால் இது ஆத்மா ஆகாது ஆத்மா அறிவுடையது அந்த இலக்கணத்துக்கு பொருந்தவில்லை அதே போல் இதில் உட்பிரிவுகளாக யான வாயு தாங்கும் தொழில் செய்கிறது அவான வாயு ஜீரணிப்பிக்கிறது சமான வாயுவை இழுத்துச் செல்கிறது அப்புறமேல புத்தான வாயு கடையை செய்கிறது இதெல்லாம் இந்த வாய்க்கினுடைய வேலை அப்புறம் கருமேந்திரியங்கள் அது வாக்கு வச்சனம் செய்யும் பாங்கி கு குடிக்கல் வாங்கல் செய்யும் பாதம் போதல் வருதல் செய்யும் பாயிறு மலதாகி எளியே தள்ளும் விபத்தம் சுகத்தை பண்ணும் இப்படி விவகாரங்கள் பண்ணாலும் கூட சொந்த புத்தி கிடையாது உங்களுனால பிரேதிக்கப்பட்டது அதனால் இது ஆத்மாகாது என்று சொல்ல பிராண நோமல்ல துஞ்சில் உணர்வின்மையால் அவது உணரும் போ புலங்கள் இழவால் புலங்கள் ஒழிவால் பிராணனால் என்னின் மண்ணை ஒழியாது சேனை நகர்சூல் வளம் செய்யப்படுவதே தரிசனத்தில் பிராணனும் அல்ல துஞ்சில் உணர்வின்மையால் தூங்கும் போது அதுக்கு ஜலம் ஒன்றும் கிடையாது உணர்வு இல்லாதனால் அது உணர்வும் புலங்கள் ஒழிவால் அனு சொல்லிடுறனால் அது புலங்கள் தூங்குவது அது என்ன பண்ணுன்னு சொன்னாக்க மண்ணை ஒழியாது சேனை நகர்ச்சூல் வளம் செய்யப்படுது ராஜா ஊர்வலம் போனாக்கா சேனை செய்தேன்னு பின்னால் போகணும் அல்லவா அடிப்போல் பிராணம் ராஜன் செயல்பட்டுகிட்டே இருக்குது அப்போ சே அதுக்கு இப்போ துணையாக இருக்கிற கர்மேந்திரியங்கள் ஏன் தூங்கணும் தூக்கிடாதவான்னு கேட்குறேன் ஆ பிராணமெல்லாம் துஞ்சி உணர்வின்மையால் அது உணரும் புலங்கள் ஒழிவாளுன்னு கேட்டேன் என்ன ஒழிவால் சொன்னால் அப்புறம் பிராணவெண்ணின் மண்ணை ஒளியாது அது பிராணம் இருக்கு ஆனாலும் அது இந்திரியங்கள் தூங்குதுன்னு சொன்னாக்கா மண்ணே ஒழியாது எதனால் சேனை நகரசூர் வளம் செய்யப்போதே எங்கே ராஜா விட்டு படைகள் பின்னா இருக்குமா ராஜா ஊர்வலம் படை பின்ன போயாவது தானே இது ஊர்வலம் போக விசேஷமாக செய்யுது அப்படி பண்ணும்போது அது ஏன் தூங்கணும் அது ரெண்டு சம்மந்தமுடியதல்லவா அப்படின்னு கேட்குறார் தரிசன பார்த்துல பிராணை பற்றி ஜடம் கியங்கள் ஐந்துடன் மனம் கலந்து மனமய கோஷமீது மமதிசை விகற்பவேது கணவலா விருத்தி பேகம் கலந்ததாய் வழி முனமிசை கோஷம் தன்னை முற்றுமே பரவலாகும் நூற்றி தொண்ணூற்றி நாலுலிருந்து மனோமய கோஷ வியக்காரம் வென்று அதாவது எழுநூற்றி பதினொன்று நடக்கும் இந்த மனோமகோசத்தை பற்றி சொல்லும்போது முன்னே சொன்ன மாதிரி இதுவும் அந்த பிராணன் சோளசேரம் இதெல்லாம் கலந்துருக்கும் உள்ளும் புறம்போ கலந்திருக்கும் அதாவது பிராணமய கோஷத்து உள்ளாய் வெளியிலும் கலந்திருக்கும்னு சொல்லுவாங்க அதான் சொல்லிருப்போம் ஆனால் பாயமுற்ற சிஷனே ஞானேந்திரியங்கள் ஐந்துடன் வாக்குப்பாணி பாதம் பாய உபசம் சொல்லக்கூடிய ஐந்து இந்திரியங்களுடன் மனம் கலந்து மனமானது சேர்ந்து மனமய கோஷம் இதை மனமய கோஷத்துக்கு இலக்கணம் இது இப்படிப்பட்ட மனமய கோஷம் மமதை செய் விகற்ப ஏது எனது எனதுன்னு சொல்லக்கூடிய விருத்தியை உண்டாக்கிட்டே இருக்கும் விகற்பம் வேறுபாட்டு எண்ணம் இதுதான் காரணம் மமது என்ன எனதுன்னு அர்த்தம் மாமா என்னால் என்னுடைய இது அதுதான் மாமானு வர்றது மாமா மாமாங்கிறாங்களே என்னுடைய என்னுடையன்னு அர்த்தம் கணவளாக விருத்தி வேகம் கலந்ததா அது பிரதானமானது எனதுங்கிறது விருத்தி அப்புறமேல கோடிக்கணக்கான விருத்திகள் உண்டாகிட்டே இருக்கும் உற்பத்தியாக நாசமடையும் இது ஓய்வு கிடையாது ஜாக்கிரவாசியில் ஓய்வில்லை சொப்பனாசியில் ஓய்வில்லை சுழித்தி விதை ஓய்வு ஞானிகளும் சமாயில் ஓய்வடையுது அது வரைக்கும் அலைச்சல் தான் இப்படி அலையுது ஏன்னு சொன்னால் சமுத்திரத்தில் அலைகள் ஓயறதில்லை ஆனாலும் அதுக்கு ஒன்றும் தொந்தரவும் இல்லை ஏன்னா ஜடமானதுனால கஷ்டம் தெரியறதில்லை இந்த மனதும் ஜடம் சன்னியான விஷயத்தினால செயல்படுது அது அலைகள் ஓயறதில்லை ஓயாததுனால அதுக்கு ஒன்றும் திரமும் இல்லை அதில் இருக்கின்ற ஜீவன் தான் சிரமப்படுறோம் சமுதிரத்தில் அலைகளுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை அது போயிட்டு வந்துட்டு இருக்குது அது போகிற கடவுகள் கப்பல் இருக்குது அதுதான் சிலம்படும் அலைகளுக்கு ஒரு சிரமம் இல்லை இந்த படகுகள் கப்பல்கள் க கட்டுமரங்கள் அலைது அப்போ துக்கப்படுறது யாருன்னா அலைகள் இல்லை அந்த அலைகளில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஜீவன் அப்படி போல் இந்த மன அலைகளை சஞ்சாரம் பண்ணுற ஜீவன் இருக்கானே இந்த துக்கப்படுறான் அனுகூலமான இருந்து பண்ணால் அந்த படகு ஓட்டவனுக்கு சௌகரியமாக இருக்கும் சந்தோஷப்படுவான் பிரதிகூலமாக இருந்து துக்கப்படுறான் அதே போல தான் மனமானது விவகாரங்கள் அனுகூலமாக இருக்கும்போது இந்த ஜீவன் சுகப்படுறான் நல்லதும் தரும் விகாரம் அதாவது கெருள் வரட்டு துக்கப்படுறான் ஏ சேதப்படுத்தி வந்தான் அது ஜனம் அதுக்கு துக்கம் இல்லை சுகமும் இல்லை இதை எதுக்கு இந்த விவகாரம் அப்படின் சொன்னால் விளக்கம் சொன்னால் மனதுக்கு அந்நியமாகத்தான் ஜீவன் இருக்க வேண்டிய மனம் அல்ல ஜீவன் அல்ல எப்படி சமுதிரத்தில் சமுதிரத்துக்கு அன்னியமாக படகுகள் இருக்கின்றன வழியாக சமுதிர தண்ணி படகாக அதுபோல் இங்கே ஜீவன் தனியாக இருக்க ஆக எப்படி நீர் சமுதிர நீரில் மிதந்து போய் அவர்களுடைய காலம் செய்யலாம் காரியத்தை செய்து கொடுக்குறார்களோ அப்போ பட ஓட்டிகள் வியாபாரமோ அல்லது மீன் பிடிக்கிறது எதை செஞ்சுக்கிறாங்க அப்போ போல் இந்த ஜீவனும் இந்த மனமாக அலைகள் இருந்துட்டால் நீ ஜீவனம் பண்ண வேண்டியிருக்கு அதனால தான் இந்த ஜீவன் அறியாமையினாலே மனதினுடைய சஞ்சலத்தை தனதாக நினைச்சிக்கொண்டு ஐயோ நான் துக்கப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன் இந்த மாதிரி வந்துடுச்சு என்ன பண்ணுறதுன்னு அலையிலாம் சமுதிரத்தில் அலைகளுடைய அருக ஜ ஜனமதி அறிவு இல்லை அது உள்ள இவன் தான் துக்கப்படுறான் ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டவா மாடிக்கிட்டான் வண்ணும் அதுபோல் ஜீவர்கள் மனமே கோஷத்தினாலே விவகாரம் தெரியாதனாலே விளக்கம் தெரியாதனாலே அது வந்து நாம் அந்நியம் நாம் அதற்கு என்ற பானம் இல்லாத காரணத்தினாலே துக்கம் வர்றது காரணம் இது எப்படி பிரித்து பார்த்தோம்னா துக்கம் திணி தீபத்திலையெல்லாம் அதுதான் சொல்கிறது கணவளாய் ஒருத்தி பேதம் கலந்ததாய் வலி உடைத்தாய் மிகச் சாமர்த்திய உண்டிய முனம் இசை கோஷம் தன்னை மேலே சொல்லப்பட்ட பிராணமே கோஷம் இருக்கு அதனை முற்றுமையே பரவலாகும் முழுமையாக அந்த கர்மேந்திரங்களிடத்திலும் பிராணிடத்திலும் மனது கலந்திருக்கும் இந்த மனமானது எங்கெங்கே கலந்திருக்கோ அங்கெங்கே ஜீவன் பிரதிபிச்சிக்கிட்டே இருப்பான் அப்படி பிரதிபித்தா தான் அது செயல்படும் அது ஜடந்தான் மனசு அது சே சாதனத்தன்மையை அடையுது சம்பந்தத்தினாலே குடிந்த நீர் அக்னி சமத்தினால் இப்படி சூடு தன்மை உண்டாகிறதோ அப்படி போல் ஜனமாகிய மனமானது சேன சமத்தினால சேனத்தன்மை அடையது அடையிற காரணத்தினால விவகாரம் பண்ணது பிராணனை இயக்குது அதன் மூலமாக சுழகத்தை இயக்குது அப்படி இயக்கும்போது அந்த ஜீவனானவன் அறியாமையினாலே ஐயோ நான் இப்படி கஷ்டப்பட்டேனே இப்படி துக்கம் வந்துச்சு அப்படிங்கணும் சமயத்தில் நான் சுகமாக இருக்கேன் என் மன அமைதி அனுகூலமாக இருந்தாங்க அனுகூல சமயத்தில் சுகமடைறேங்கிறோம் பிரிகூல சமயத்தில் துக்கமடைகிறேங்கிறோம் இதுதான் ஜீவருடைய சுபாவம் அற்பத்தால் மகிழும் வாழும்ங்கிறான் கொஞ்சம் எதோ வசதி வாய்ப்பு இருந்தால் சந்தோஷம் தான் கொஞ்சம் குறையட்டும் துக்கம் இந்த விவகாரம் தான் நாலு தூரம் அஞ்ஞான காலத்துக்கு அளதிகிட்டு தான் இருக்கு அதே மாற்றி அமைக்கணும் வந்தால் இந்த முனமை காசு பண்ணணும்னு சொல்கிறார் ஓதியா பொறிகள் என்னும் தாக்களாலே வாதனை விறகினாலும் வருபுலன் நெய்யினாலும் திரமுறை ஜொலிக்கானின்ற மனமயத்தி உலகம் எல்லாம் தகிக்கும் ஏற்பாட்டு இப்போ பொதுவாக சொன்ன பிறகு அது ஓ நான் எப்படி ஓதியா பொறிகள் முன்பாடில் சொல்லப்பட்ட பொறிகள் அதாவது சோழ சேரியத்தில் பொறிகள் என்று சொல்லக்கூடிய இடங்கள் பொறினா இடம்தான் அதாவது கண் மூக்கு நாக்கு தோல் அப்புறம் சதை என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து பொறிகள் இருக்கின்றன இந்த பொறிகள் என்னும் ஓமகருத்தாக்கள் இதை ஓமகருத்தாக்களாக உருவம் பண்ணால் எக்க எக்கை தலத்தில் எப்படி இருப்பாங்கங்கிறத இங்கே பொறுத்து காட்டல் ஓமம் செய்யக்கூடிய கருத்தாக்கில் உட்காந்துருக்காங்க தான் அவங்க என்ன பண்ணுறாங்க வாசனை விறகினாலும் வாசனை தான் விறகு ஜென்மான் செஞ்ச வாசனை இருக்கின்றனவே இப்போ ஜென்மன் செய்து சேர்த்து பார்க்கும்போது அது விறகாக உருவப்படுத்துகிறார் வறுபுறன் நெய்யினாலும் புலங்கள் இருக்கின்றனவே அதை நெய் பொறிகள் செயல்படாது பொறிகளோட புலங்கள் சேர்ந்தால் தான் பார்க்கும் சக்தி கேட்கும் சக்தி உண்டாகிறது நெய்யினாலும் தீதூரா அறுக்கப்பட்டு அஞ்ஞான காலத்தில் எந்த கோ கடுதலும் இல்லை தாராளமாக வளரும் இதெல்லாம் நல்லா நெய் ஊற்றுறாங்க ஜொலிக்கிது திறமுறை ஜொலிக்கான் என்ற உறுதியாக பிரகாசித்து கொண்டிருக்கின்ற ஓதிய மனமயத்தை இப்போது சொல்லிக்கொண்டு வருகின்ற இந்த மனோமய கோஷத்தில் உள்ள அக்னியானது உலகமெல்லாம் தைக்கும் அது உலகம் போகிறா கெடுதல் பண்ணுது எரிக்குது ஏன் இந்த ஒரு மனிதனோடு போகிறதில்லை இந்த ஒரு மனிதனோட உலகம் பிறாக கொண்டு அது சக்தி அனுசாரமாக அந்த தீ அண்ண பிடிச்சுக்கிட்டு ஆட்டுது அதனால் மனமைய தீ இருக்கே அது உலகமெல்லாம் தைக்குமுறை ஒரு மனிதன் அவளுக்கு அதிகாரம் ஆற்றல் இருக்குமே ஆனால் அவனு சொல்லப்படி தான் உலகம் நடக்குது ஹிட்லர் ஒருத்தர் இருந்தார் ஹிட்லர் ஒருத்தராக கடுதலான எண்ணம் உடையவர் ஆளுந்தனால உலகம் கூட நடுங்கிட்டு கலந்தது அப்போது நாற்பத்தி நாற்பதுல இருந்து அப்படி போனார் இப்போது சதா ஹூசேன் அமெரிக்கானா இப்போ கொடுத்துட்டு இருக்குது இப்படி ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு ஆள் தோற்றுவான் அப்போது அவரால் உலகமே தயிக்குதா இல்லையா சம்மந்தப்பட்டவங்களாம் ஜெயிக்கிறாங்க அதுபோல் மனமானது உலகத்தை எல்லாம் ஜெயிக்க செய்யும் சக்தி அனுசாரம் அதிகமாக இல்லை த குடும்பத்தை தைக்கும் குடும்ப இல்லை ஒண்டிகட்டையாக மனதை தைக்குது எண்ணங்கள் அதனால் இந்த மனதனுடைய சாமர்த்தியம் அப்படி இருக்குது என்று உருவப்படுத்த சொல்லார் யாக் யாககண்டத்தில் பிரகாசிக்கிற மாதிரி இந்த மனம் மையம்னு சொல்லக்கூடிய இந்த யாகத்தில் பிரகாசிக்குன்னு சொன்னார் மனதின் அன்றி வேறாய மற்றொரு வகுத்த இல்லை மனதுதான் அவித்தையாகும் மற்றதே பந்தவேதே மனதுதான் வளரும் போது மற்றதும் வளர்ந்ததாகும் மனதுதான் நசிக்கும் மற்றதும் நசித்ததாமே தொண்ணூத்தாறாவது மீண்டும் சொல்கிறார் மனதினையன்றி வேறோர் வேறாய் மற்றொரு அவித்தை இல்லை அவித்தை என்று சாஸ்தர் சொல்லப்படுது அது எப்படின்னு சொன்னால் மனதுதான்ங்கிறார் அதாவது அவித்தையின் பரிணாமந்தான் மனசு அவித்தன்தான் அஞ்ஞானம் அறிவில்லாதது இது மனதுக்கு அறிவில்லாதான் அதனுடைய பரிணாமந்தான் மனதின் பெறும் மனதுதான் அவித்தையாகும் மற்ற அசை இதே பந்த ஏதும் இதுதான் பந்தத்துக்கு மனதுதான் வளரும் மனமான விரிவு அடையடைய மற்ற அதுவும் அது சொல்லக்கூடிய அந்த பந்தமும் வளர்ந்ததாகும் அதுவும் வளரும் மனதாக நசிக்கும்போது மனது எவ்வளோக்கு எவ்வளவு நசியுதோ அதாவது குறையுதோ அதனுடைய வேகம் குறையுதோ அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பந்தம் நசித்துக்கொண்டே வரும் இப்போ ஞான மார்க்குல பந்தம் குறைஞ்சிக்கிட்டே வரும் பந்தம் ஏது அஞ்ஞான காலத்தில் பந்தம் ஏது வளர்ந்துக்கிட்டே போதும் ஆகவே மனது தான் பந்த மாட்சத்துக்கான மனது தான் மனது கனிமாக உலகம் இல்லை மனதனுடைய சாமர்த்தியத்தை தெரிஞ்சு அதை எப்படி அடக்கணுமோ அப்படி அடக்கணும் போதனா வசத்தினாலே வருகிற விருத்தியெல்லாம் ஏதினால் இடக்கலாகும் என்று தான் விசாரம் செய்ய தாதரம் போதமாம் ராசன் புந்தியையும் பலன்கள் எல்லாம் தாதராக இருக்கப்பட்டால் சகலும் அடங்கும் தானே என்ன வழி போதமாம் ராசன்றானாய் நான் தத்துவஞானியாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் புந்தி ஐம்பது எல்லாம் தாதரா இருக்கப்பட்டாலும் தாவரா இருக்குன்னு சொன்னபடி கேட்கும் வேலைக்காரனாக இருக்கும் இப்போ முதலாளியில் வேலைக்காரனுக்கு அடிமைப்பட்டு இருக்க வேண்டியிருக்கு முதலாளிய உள்ளவன் வேலைக்காரனுக்கு அடிமையாக இருக்கும் மனது தனது சத்தியாலே மற்றொரு பொருளும் இல்ல கனவில் போக்திராதி கற்பனை யாவும் செய்யும் அனையவா அகிலமும் செய்வதாலு மனதுடை வளர்வேயாகும் மன்னிய ஜகமனைத்தும் நூற்றி தொண்ணூத்திவது பாட்டு மனது தன் சக்தியாலே மற்றொரு பொருளும் இல்லா கனவனில் மனமான் என்ன பண்ணது தன்னுடைய ஆற்றல் சக்தி அதனால கனவினில் ஒரு பொருளும் இல்லை அப்படி இருந்தாலும் கூட போக்திராதி கற்பனை யாவும் செய்யும் போக்தா அப்புறம் போகம் போகி எல்லாமே செய்தது கற்பனை செய்தது எல்லா பேரும் கற்பனை தான் அணையவா அப்படி போல ஜாக்கிரத்தும் இந்த ஜாக்கிராவசிகளும் அகிலமும் செய்வதால் சகலமான விஷயங்கள் கற்பனை தான் செய்யுது மனதுடைய வளர்வேயாகும் மண்ணிய ஜகமனைத்தும் மனதுடைய வளர்வேயாகும் நிலை பெற்ற இந்த ஜெகம் இருக்க மனதினால தான் உண்டாகிறது அதனால் உலகம் எல்லாம் மனதின் காரியமும் தான் வாரம் நடக்குது இல்லை மனது கனிமோ எந்த வாரம் கிடையாது அதனால் மனதையும் முதலில் பரிசீலனை செய்து மாற்றி அமைக்கணும் அப்படி செஞ்சால் தான் ஆத்மாவுக்கு சாந்தி ஏற்பட வேண்டிய வேறு இல்லை என்று இந்த பால் சொல்லி முடிகிறது சாதுவே சுளுத்தியின் கண் ஜலமனம் ஒடுங்கும்போது யாதுமே அணுவும் இல்லை யாவரும் அடிவறுத்தை ஆதலால் பொருடனுக்கிங் அசத்திய பௌ சம்பந்தம் ஓதிய மனத்தால் உண்டாம் உண்மையிற்பவமே இல்லை பாட்டு சாதிவே சத்துகுணமுடைய சிஷியனே சுளுத்தியின் கண் பழு தூங்கும்போது சொப்பனம் ஒரு தூக்கம் இல்லாத சொப்பன நிலை ஒன்று சொப்பனம் இல்லாத நிலை ஒன்று ரெண்டு நிலை இருக்கே தூக்கத்தில் ஆழ்ந்த சொல்லுவார்கள் அந்த சுழித்தியம் சில மனம் ஒடுங்கும்போது சஞ்சரி சஞ்சல சஞ்சலத்துக்குள்ளிருக்கிற மனமானது ஒடுக்கம் பெறுகிறது அந்த காலத்து யாதுமே அணுவும் இல்லை எந்த பொருளும் அணுப்பிரமாணம் கூட பதார்த்தங்கள் தோற்றாது இத்தை அறிவர் யாரும் அறிவர் இதனை எல்லாரும் அறிவார்கள் ஆனால் விசாரம் பண்ணுறவங்க சில பேர் தான் மூச்சுக்கள் தான் மற்றவர்களுக்கு இது விசார சித்திக்காது ஆனால் அறிந்தாலும் கூட அதை பற்றி விசாரம் இருக்காது அதலால் அப்படி இருக்கிற காரணத்தினாலே பூடனுக்கு அசத்திய பௌசம்பந்தம் ஜீவனுக்கு இந்த பொய்யாகிய பிறப்பின் சம்பந்தமானது ஓதிய மனத்தால் உண்டாம் சொல்லப்பட்ட இந்த மனதின் காரணம் எப்படியோ வேறு கிடையாது உண்மையில் பவமே இல்லை உச்சாரம் பண்ணி பார்த்தா வாசமாக இல்லவே இல்லை சுளுத்தி அவசையில் இந்த உலகம் இல்லை ஜாக்கிராவசையில் இந்த உலகம் வந்தது அது எங்கே போச்சு எங்கே வந்தது அப்படின்னு சொன்னால் எங்கேயும் போகவும் இல்லை வரவும் இல்லை அவசார திசையில் தோற்று இருக்கிற மாதிரி இருட்டு ஒரு அறையில் இருக்குதுன்னு அந்த அறையில் எப்படி வந்தது ஏன் வந்தது அப்படின்னு பேச்சு இல்லை விளக்காதுன்னா தானாக போயிடும் ஆனால் இருட்டு அந்த வீடு உற்பத்தி பண்ணதா அதுவும் கிடையாது உற்பத்தியும் பண்ணலை இடம் கொடுக்குது அது இருட்டு தானாக ஆக்கிரமிச்சுக்குது வீட்டை வீட்டையே ஆக்கிரமித்து வீட்டையே மறைக்குது அப்படி போல் இந்த மனமானது அஞ்ஞான காலமானதுனாலே ஒன்றும் விளக்கம் இல்லாத காரணத்தினாலே அது இஷ்டத்துக்கு ஓய்வு எடுக்குது மீண்டும் அது இஷ்டத்துக்கு வெளியே வருது ஆனால் பிரார்த்தம் தான் இழுத்துக்கிட்டு வர்றது இல்லைன்னா இங்கே போய் தங்கிரும் இல் தங்கலேன்னு சொன்னாலும் வாசனா பிரகாரம் மீண்டு வரவும் செய்யும் அப்படிப்பட்ட மனதின் இயல்பு அதனால் பௌ சம்பந்தம் உண்டாம் ஓதியாக மனத்தில் உண்டாம் இப்போ சொல்லப்பட்டது மனதில் தான் பந்த காரணம் பிறப்புக்கு ஏது விசாரணை இஷ்டக்கு பவமே இல்லை விசாரம் பண்ணா ஆத்மாவுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை பிறந்ததுண்டானாலென்றோ பிறகுதான் சாவதுதான் உண்டாம் பிறந்ததே இல்லை என்னும் நானே பிறந்தது நான் என்றாயில் பிரவமன்றேன் பிறந்ததும் இறந்ததற்ற பிரவமாவும் நானே நானே என்ற பிரவமான நானே நான் அறியேனென்றால் நான் என்பது ஏது பெண்ணை நம்முடைய புந்தி எண்ணில் தானது மயக்கந்தென்னில் சாகுமே சாகாதாகி நானே என் நிறைந்தேன் நிறைந்த நிறைந்ததான் நிறைந்திருக்கின்ற பெருமாம் நானே நானுன்றார் அது புத்தி தான் நான் என்று சொன்னால் அதுதான் சுலுத்தில ஒடுங்கி போகுது அப்போ நானே நிறைந்தேன் நிறைந்த இருக்கின்ற இது ஆத்மா தான் இந்த மனவானது ஒடுங்கிச்சேன்னு சொன்னால் பந்தம் கிடையாது இப்போ ஜாக்கரவாசியில் இருக்கே அது எப்படி ஒடுக்கிறது விஷாரதிஷ்டையில் உன்னால தான் உலகம் தோற்றுது நீ இல்லைன்னா உலகம் இல்லை அதனால் உன்னுடைய பொய்த் தோற்றத்தை விடுத்து விசாரதிஷ்டிக்கு இல்லை என்று ஒத்துக்கோன்னு சொல்கிறான் உலகமுங்கிறது இல்லை இல்லாத உலகத்தில் இருக்குதுன்னு சொல்கிறது காரணம் விசாரதிசை விசாரதிசையில் கிடையாது அப்படின்னு அந்த மனதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது அது ஒத்துக்குது ஒத்துக்கிறதுனால என்னாச்சு பந்த நிகழ்த்தி ஏற்படுது பந்த நிகழ்த்தினால சுக ஆவிபிர்வா உண்டாகிறது இது லாபமெல்லாம் இருக்குது ஆக மனதை பரிசீலனை செய்யணும் அது மனமானது எந்தெந்த வழியில எப்படி எப்படி போகுது எப்படி வருது அது அனுகூலம் என்ன பெருதுகூலம் என்ன அந்த அனுகூல விருத்தி இருக்கும்போது அது சத்து குணமாக ரஜகுணமாக தமோ பார்த்து அது சத்துகுணமாக இருக்குமே ஆனால் அது ஞானசாதனத்துக்கு உதவ உதவியாக இருக்கும் ரஜோன சமூகங்களாக இருந்தால் லௌகீகாரியங்கள் உதவியாக இருக்கும் ஆனால் லௌகீகாரங்கள் துக்கத்தான் கொடுக்கும் ஞான மார்க்கத்து போனால் சுகத்தை கொடுக்கும் இதெல்லாம் பரிசீலனை பண்ணி தெரிஞ்சுக்கணும் இதான் விசாரம் பண்ணுவார் அப்படிப்பட்ட நிலையை இப்போ சொல்ல வீசிய காற்றே முன்னர் விண்மிசை முகிலை சேர்த்து பேசிய வகுதே பின்னம் பெருமுகில் தீர்ப்பதே போல் தூசுரு மனமே முன்னம் துன்பமார் பந்தம் செய்யும் மாசறு மனமே மற்றும் அவர் சேர்த்த பிறகு பேசி அவுதே சொல்லல அந்த காற்று பின்னும் பெருமுகில் தீர்ப்பதே போல் அப்புறம் அதே காற்று கொஞ்சம் அதிகமாக அடிக்கும் போது அது செதறியும் போயிடும் ஒன்று சேர்க்கறது தான் பிரிக்கிறது அதுதான் ஆகவே காற்றுக்கு காற்றின் இயக்கத்துக்கு இதுதான் காரணமாக இருக்கு அந்த மேத்திரி இயக்கத்துக்கு காட்டு தான் காரணம் சொல்லப்படுது அதே போல் இது திஷ்டாந்தம் திட்டாந்தம் வருவார் தூசு ஒரு மனமே தூசுன்னா ரஜோட தமகுணம் பொருந்திய மனத்துக்கு தூசுல் வேறு கெடுதல் அந்த மனமே முன்னம் துன்பமார் பந்தம் செய்யும் ஆரம்பத்தில் அதுதான் நமக்கு கெடுதல் பண்ணுறது பந்தம் செய்யக்கூடியது அதுதான் ரஜோட தமகுணம் தான் மாசு மனமே மற்ற மாசுக வீடு அளிக்கும் குற்றம் மனம் சத்து மனம் அந்த சத்துக்குணத்தோடு சேர்ந்த அந்த மனமானது பேரானந்தத்தை கொடுக்கும் புத்தியை கொடுக்கும் ஆக மனதை மாற்றி அமைக்கிறது தான் ஜீவ முயற்சியோடைய உலகத்தை மாற்றி அமைக்கிறது ஜீவ முயற்சி அப்படி மாற்றி அமைக்கிறார்கள்னா தற்காலிகமாக மாறுமையோடைய நிரந்தரம் வராது அது தற்காலிகமாக கிடைக்கும் அவ்வளோதான் எந்த சுகம் கிடைக்காது அற்பத்தான் மகிழும் வாடும் தான் கட்சியில் அதனால் சொல்லி மனதை அறிமுகப்படுத்துறார் தேக மாதீவி நஞ்சினை போல் விடதியை ஜிடமாய் செய்து விடுத்துடும் பந்தம் நின்றும் இயக்கத்துக்கு வைராக்கியம் தான் பிரதானம் விரிமணம் அந்த விசாரமாக செயல்படக்கூடிய இந்த மனமானது தேகம் ஆதி இந்த சரீர் சம்பந்தம் மற்றும் உலக சம்பந்தம் இதெல்லாம் விவாதமான விடயத்தின்கண் அனந்தம் கூடி விஷயங்களிலே பூடனுக்கு ஆசையை முன் புரிந்தது